நமது நாட்டினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் அக்டோபர் இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலமையிலு நேற்றை கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தெலுங்கானா மாநிலத்தில் முதல் தேசிய உணவு பூங்கா நிசாமாபாத் மாவட்டத்தில் திறக்கப்பட்டது இரண்டு ஆறாவது இந்திய சீனா மூலோபாய பொருளாதார உரையாடல் புதுடெல்லியில் நடைபெற்றது மூன்று எாவது ஆசிய எரிசக்தி மாநாடு அபுதாபியில் நடைபெற்றது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சர்வதேச கிரிக்கெட்டில் இரண்டாவது முறையாக நான்கு பந்துகளின் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் யார் இரண்டு நிலையான சுகாதாரம் குறித்த தேசிய பட்டறை மற்றும் கண்காட்சி எந்த அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது மூன்று இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் மீண்டும் சந்திப்போம் நன்றி